நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறு துளிக்காக உங்கள் அலை மேலு இருதயத்தில் சிக்கல் இருந்தாலோ நுரைய ரல்லில் சிக்கல் இருந்தாலோ அதை போக்குறதுக்கு அனாகத தியானம் செய்யணும் அந்த தியானம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம சப்ளாங்கால் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக உக்காந்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக உக்காந்துக்கிட்டு வலது கையை நம்ம மார்புக்கு நடுவில் வச்சிடணும் வச்சுட்டு இடது கையை அந்த கைக்கு மேலே வச்சு ரெண்டு கட்டை விரலும் டச் பண்ணுற மாதிரி ஒட்டி டச் பண்ண தொ மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் மெடிடேட் பண்ணணும் நம்ம மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளியே வர்றது இதை நம்ம கவனிச்சிட்டே இருந்தோன்னா நம்ம உடல் வந்து ஹீட் ஆகிடும் இந்த உடல் ஹீட் ஆச்சுனாலே நமக்கு வந்து இந்த இருதய கோளாறுகள் இந்த நுரையீரல் கோளாறு கோளாறுகள் நுரையீரலில் எதாவது அடைப்பு இருந்தாலோ இருதயத்தில் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இதெல்லாம் வந்து நம்ம உ உள் மூச்சு வெளி மூச்சு வா வாங்கி இந்த பயிற்சி பண்ணாலே மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தோனாலே ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணிகிட்டு வந்தோனாலே நமக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம விடுபடலாம் நம்ம இந்த பண்ணும்போது நமக்கு இனிமையான இந்த மெடிடேஷன் சாங்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அதை கூட போட்டு வச்சு அது கேட்கலாம் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அது போட்டு வச்சு கூட கேட்கலாம் சினிமா பாடல்கள் இல்லை மெடிடேஷன் சாங்ஸ் எதாவது உங்களுக்கு பிடிச்சது எதையாவது போட்டு அதனால மியூசிக் அட்லீஸ்ட் வெறும் மியூசிக் மட்டும் போட்டு கூட நம்ம கேட்கலாம் நம்ம வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தோன்னா எந்த ப்ராப்ளமும் நம்ம அண்டாது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து கசற்பான பொருட்கள் இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு நம்ம எடுத்துக்கிறது நல்லது பாகக்காய் பீட்ரூட் அந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்